ஏழு தொழுகைகளை விடாபிகளுக்கு இரு தொழுகைகளையும் ஜமாத்தாக தொழுவதில் உள்ள நன்மையை மக்கள் அறிவார்கள் ஆனால் தவழ்ந்தாவது அத்தொழுகைக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் இக்காமல் சொல்லுமாறும் நான் கட்டளையிட்டு பின்னர் ஒருவரை இமாமாக நின்று தொழுவிக்குமாறு கூறி அதன் பின்பு யாராவது தொழுகைக்கு வராமல் இருந்தால் அவர்களை தீயிட்டு கொளுத்து நான் நினைத்தேன் இதை அபு ஹுரேராரது எல்லாகும் இவர்கள் அறிவிக்கின்றார்கள்